அப்போது ஒரு பெண் என்னிடம் வந்து உனக்கும் உன் மனைவிக்கும் நான் பால் கொடுத்துள்ளேன் அதாவது இருவரும் பால் குடி சகோதர சகோதரி ஆகவே உங்கள் திருமணம் செல்லாது என்று கூறினார் அப்பெண்ணிடம் நான் நீங்கள் எனக்கு பால் கொடுத்துள்ளீர்கள் என நான் அறியவும் இல்லை என்னிடம் நீங்கள் செய்தியை கூறவும் இல்லை என்று கூறினேன் பிறகு நான் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை சந்திக்க மதீனா வந்தேன் இது பற்றி கேட்டேன் உடனே நபி சொல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் இப்படி கேள்விப்பட்ட பிறகும் எப்படி அதாவது நீங்கள் தம்பதிகளாக உள்ளீர்கள் என்று கேட்டார்கள் உடனே நான் என் மனைவியை பிரிந்தேன் வேறொரு பெண்ணை மனம் बुहारी